என்று கூறுவார்கள் அப்போது ஒருவர் இறை அவர்களே முடிந்துவிட்ட ஒரு காரியத்தில் இதுவரை நீங்கள் கூறாத ஒன்றை கூறுகிறீர்களே என்று கேட்டார் சபையில் ஏற்பட்ட தவறானவைகளுக்கு இது பரிகாரமாகும் என்று நபி சல்லம் லாஹோ அவர்கள் கூறினார்கள் நான்கு எட்டு ஐந்து